குருநாயகமாய் ஓட உலகுடனாண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதகியபானயர் நாடுக இம்மையிலே கொள்வர் திருநாரணந்தாள் காலம்பெற்சேந்தி துய்வின கொருநாயகமாய் ஓட உலகுடனாண்டவர் கருணாய் கவர்ந்தகாலர் சிதகியபானயர் நாடுக செம்மின் முடி திருமாலை விரைந்தடி சேர்மினோ அடிசேர்முடியினராகி அரசர்கள் தாம் தொழ இடி முரசங்கள் முடி கண்ணன் கடல்கள் நினவினப்பான் புகில் கடலக்களின் நுண்மணலின் பலர் எனத் தோருகங்களும் இவ்வுலகாண்டு கழிந்தவர் மலைங்கராள் மத்து கண்டிலம் பனைத்தால் மலகளவன் பாதம் பணிமினோ பணிமெந்திருவருடன் அஞ்சேத பைம்பும் பள்ளி அணிமன் குழலார் இன்பக் கலவியமுதுண்டா பள்ளேயர் செல்வர் மணிமெல்லு மேலே நம்ம பெயர் சொல்லி வாழ்வினோ வாழ்ந்தார்கள் வாழ்ந்தது மாமழை முக்குடின் மாய்ந்து மாய்ந்து ல்லால் அன்று முதலின்றுதியோடின் தூமென் மொழி மறவார் இறக்க பின்னும் தொற்றுவாய் நமக்கு இட வராதலின் கோபின் துடாய் மொழி குணங்களே குணங்கள் மன்னர் கொடை கடன் பூண்டிருந்து இணங்கி உலகுடன் மேல் வெள்ளை அவனையான் திருநாமம் படுமினார் படிமண்ணு பல்கலன் பற்றோடறுத்து ஐம்புலன் வெண்ணம் சற்றார்களும் ஆங்கவனில்ல மன்னமென் சுவர்கியம் மேல்லைமன்னுடை உணர்வத்துடன் விட்ட இருகளும் ஞானிக்கும் அப்பயனில் பாசமுண்டாம் பின்னம் வேடில்லை மறுகளில் பற்றி விடாவிடல் வீழகுதே தேகுமார் என்ன கண்ணன் கடல்கள் மேல் கொய்வோம் பொழில் சோர் குருஹூச்சடகோவன் குத்தேவல் ஈகோலத்தாயிரம் சீர்தொழ்பாடலை அகாமல் கற்பவர் ஆழ்வுயர் பாடரே தேகு குமார் என்ன கண்ணன்கடல்கள் மேல் கொய்வோம் பொழில் சோர் குருஹூச்சடகோவன் குத்தேவல் ஈகோலத்தாயிரம் சீர்தொழ்பாடலை பபத்தம் வர் ஆளு பாலரே பாலனாய் எழுவி ஆளிலை அன்னவசம் செய்யும் அண்ணலாண மேலே தன்ன்தொழாய் வல்வி நே மழவல்லையே பாலனாய் எழுளகுண்டு வருவின் ஆலிலாய் அன்னவசம் செய்யும் அண்ணலா மேலே கண்ணாந்துடா என் ஆட்சி அருளம் ஒரு கொல்லம செய்து குரவை பினந்தவர் நாரதுடா என்ன சொல்லமாள் சூழ்வினையாட்டி அவியல் வேத நன்மாலை பல கொண்டு தேவர்கள் மா முனிவர் இறஞ்சு செம்பே கோால் கோ விதில வன்புகள் கொண்டு சமயகள் பேடங்கள் சொல்லு பிதத்தும் பிரான் பரங்கள் மேலை பைம்பேதுமாள் ஓந்தோழி கோழிசேர் பின்ன பொருட்டு எரிசேர் சடிகோடியார் கோவலனார் மேலனே தன்னந்துடாயண்ணு நாள் நைகிண்ணால் தன் மாதரே மதர் மாமன் மடந்தை பொருட்டு ஏனமாய் ஆதியங்காலத்தே அகலிடம் கேண்டவர் மேலனே பைம்பந்துடாய் என்ன ஓதுமால் எய்தினால் என்னந்தாய் வண்கமல திருமாதினாய் தடங்கொள்ார் மார்பினில் வைத்தவர் மேல் போல் தன்னந்துடாய் மலர்கடங்கு வானுதலீரன் மடக்கோம்பே அம்புபோல் செய்த பொருட்டு இளங்க நகர் அம்பெறி உய்தவர் தாளி நமேல நீழு தன்னந்துடாய் மலர்கம்புமாள் நாளிதற்கேரும் VOR PEN PETTUN ALGINIR, YANGANE SULLUKIN, YAAN PETTRA YELAYAY. SANGGENLEM, JAKKARAM ENLUM, TULAAYENLEM, YINGANE SULLUM, IRA APPAGAL ENCHAIKHEN. ENCHAIKHEN EN NUDAIPPEJAY, YEN KOMALAM, YEN CHOLLAM, YEN VASABUMALAL NANGKAMIR. ENCHAIKHEN MAHARVINAN, KANNAN KADAL DUDAAY, PUNCHAIKHEN. வெளி நோய் தேர்க்கும் நம் கண்ணன் கடல்கள் மேல் மலிபுகழ்வன் குருகூர் சொட கோபன் ஆயிரத்தே இப்பத்தம் வல்லவர் மலிபுகழ்வானவர் காவர் நற்கோமய வெளியி நோய் நம் கண்ணன் கடல்கள் மேல் மலிபுகழ் வன் குருகூர் மலிபுகழ்வானவர் காவர் நற்கோவையே கோவை வாயால் பொருட்டு ஏத்தி நிறுத்தம் இருத்தாய் மதிரங்க கோவை வீ அச்சில குனித்தாய் குலநல்யானை மறு பொசித்தாய் கோவியான பொருட்டு நிறுத்த மறுத்தாய் மதிலங்கை கோவ வினித்தாய் குளநல் யானை மறு பொசித்தாய் யானே தோவி போதாகால் வணங்க மேலும் நீன் போவியாம் மேனைக்கு ஓசம் சாஹந்தன் நஞ்சமே ஓசம் சாஹந்தன் நஞ்சமே புனையும் கண்ணியனது மகிழ்தே சமான மணிகளும் என் கைகோப்பெய்கே சஞ்சாலம் ஏகமூர்த்தி ஏகமூர்த்தி இருமூர்த்தி மூன்று மூர்த்தி பல மூர்த்தியாகி ஐந்து இரண்டு சுடராய் அறிவாக மகவேறி நடுக்கடலில் நாராயணனே உன்னாக முத்து மகத்தடக்கேத்தே மாய்த்தலன்னி வாய் முலை தந்த மாயப்பே உயிர் மாய்த்த ஆயமாயனே வாமனே மாதவா தன் மாலை கொண்டு உன்னை போதால் வணங்க தன் மாலை நடுமுடிக்கு புனையும் கண்ணி எனதுயிரே கண்ணி எனதுயிர் காலல் கனகச் சோதி முடி முசலா என்னில் பல்கலன்களும் ஏழு ஆடையுமகு நவித்தம் கேற்றையுமகு கண்ணடெம்பிரான மகான் கால சக்கரத்தானுக்கு கால சக்கரத் தொடு பெண் சங்கம் கையேந்தினாய் ஞான முற்றுமின் நாராஜனே என்ன அழைத்தால் கோலமாவே சென்னைக்குடல்கள் நீட்டு மண் கொண்ட கோலவாமனா குறைகளல் கை கூப்புபார்கள் கூட நின்ற மாஜ நேரம் நேரம் கொண்டு ஏத்தமாட்டே உன் உரகோதி திருவுருவம் என்னதாபி மேலதே என்னதாபி மேலயாய் ஏர்கொலேடுலகமும் துண்ணி முற்றுமாகி நின்ன சோதி ஞானமூர்த்தியாய் என்ன என்னதுன்னதாவியும் நின்ன வண்ணமேனில் நாய் என் நுரைக்கவல்லேனே உரைக்கவல்லேன் அல்லேன் உன் உழப்பில் கீர்த்தி வள்ளத்தின் கரைக்க நின்று செல்வான் காதல் மையினே பிலாத வரம்பரணேந்து மக்களே தானு வேத்திலே ஏழுலகமுத்து பேச்சு பின்னயம் தானு பேத்திலும் தன்னை ஏத்த ஏத்த எங்கே அமுதமாக தேத்தேப்பா யானு மெம்பிரான யானு உபாயமத்துமரேறு கண்ணனு கடல்கள் மேல் செய்யலாமரை பழன கண்ணன் குருகோச் சொடகோபாலியல் பாடலாயிரத்துள் இவயம் மத்தம் வல்லார்கள் வையம் மன்னிவேத்திருந்து விண்ணமாகபாயமத்துமரேறு கண்ணனு கடல்கள்ல் செய்யரை பழன்குரு கோச்சடோபன் பாடலாக கண்ணை இருந்து சுடாவி பாபனன் மண்ணிறுவன் விண்ணத் தொடரும் அவன் மேவு வைகுந்தவன் கைகாட்டு மல்கணில் கடல்வன் அழ மண்ணே என் பெண்ணை பெருமையல் செய்தார்க்கு என் செய்ய வளைய துடாவி மாமனன் மன்னிது வெண்ணம் விண்ண தொடுது அவன் மேவு வைகுந்தம் என்று கைகாட்டு நயர்மல்களின் கடல்வன் நலன் நல்ல என் பெண்ணை பெருமையல் செய்தார்க்கு கைகளை கோப்பி பிரான் கிடக்கும் கடலன் செய்யதோர் ஞாயிற்றுக் காட்டி ஸ்ரீதரன் மூர்த்தி தன் மல்கனின் நாராயணின் மண்ணே என் தெய்வ சிறுமான் செய்ன் அறிய அறியும் சந்தேகத் தழுவி அச்சுதனின் நுய்வேவாள் எரியும் தன்கை தழுவி என்னுடைய கோவிந்தன்கை நதன் கண்ணை கொண்டே திங்களை காட்டி ஒடிமணி மன்னனே என்ன என்றை நோக்கி நடுமாலே பாபி வெய்யம் மடகாடில் நாரணன் வந்தான் என்ன என்னிடமையல்கள் செய்தார் என்னுடைய கோமலத்தை கோமளவாக கண்ணை புல்கி கோவிந்தன் மேத்தரவெண்ணும் கோமிழநாகத்தின் பின் போய் அவன் கிடக்கயிரன் ஆமளவன் அறியன் அறிவினையாற்றியேன் பெற்றார் கோமல வல்லியமாயான் மால் செய்த செய்கூ தருகுடமெடுத்தாடில் கோவிந்த நாடும் வாய்த்த குழலோச கேட்கில் மாயவன் என்று மையாக்காடில் அவனுடன் பேச்சு முளசு வைத்தார்க்க என் பெண் கொடிய பித்தே அரிய பித்தினோடு எல்லா உலகு கண்ணன் படை பெண்ணும் நீரி செவ்வே இடக்கானில் நெடுமாலடியார் என்னோடு நாராயணன் கண்ணீர்த்திருவேன் திருவுடை மன்னரை காணில் திருமலை கண்டேனே என்னும் உருவுடை வண்ணங்கள் காணில் உலகளந்தான் என்று உடை தேவில்கள் எல்லாம் கடல் வண்ணன் கோயிலே என்ன கண்ணன் விரும்புமே கடல்கள்ண்டானே என்னும் கரும் பெரு மேகங்கள் காணில் கண்ணன்றிப்பறக்கூல கால என்ன பெண் செல்லும் அரும்பெறல் பெண்ணிடமாயன் அயற்பைக்கு நாளே அயர்க்கம் தொற்றம் பற்றி அகலவே நீள் நோக்கு கொள்ளும் வியர்க்கம் மழை கண் துளும்ப இவ்வயற் கொள்ளும் வியர்த்தம் கண்ணா என்ன வேசம் பெருவானேவா கோயல் வரம் காதலன் பேதைக்கு என் செய்ய வல்வின தீர்க்கம் கண்ணனை பண்குருகோச்சொடகோபன் சொல்விநயாகல் சொன்ன பாடல் ஆயிரத்துள்ளி வைபத்தன் நிகற்பார்கள் நலனிடமை தொல்விதவே திருப்பாறுவினைதீர்க்கம் கண்ணனை பண்குருகோற்டகோபன் சொல்விநாயகல் சொன்ன பாடல் ஆயிரத்துள்ளிவைபத்தன் நிகற்பார்கள் நலனிடவை தனி கோவில் ஆற்றல் அம்மா எம்மா பிளந்தான் தன்னைகளாரா தொழுது சொல் மாலைகள் ஏற்றா தேற்றிருந்தேடுலகம் தனி கோவல் ஜல்லவேல் சேர் ஆகத்தல் மிக்காய் எம்மா பிளந்தான் தன் கைகள தொழுதுசல் மாலைகள் ஏத்தளாத்தேரையுமே மைய கண்ணாள் மலர் மேல் உறைவாள் உரைமார்பினன் செய்ய கோலத்தடங்கண்ணன் பின்னோரு பெருமாந்தாலிச மாலைகளே உள்ளதும் எல்ல நிகண்டனம் அச்சுரன் வீவில் சேரன் கண்ணன் விண்ணோரு பெருமாந்தன் காலமிச மாலைகளே தேவ பேற்றேன் வீவிலின் பமிக எல்லா நிகழ்ந்தேன் மேபு நின்று தொழுவாரமே பம்பிரான் தூபியம் குள்ளுடையான் அடலாடியம்மா தன் அலாலிச மாலைகளே நேற்றேன் அவியாவியை யானறியன் செய்த மாத்தையே மற்ற நல்ல வகை காட்டும் அம்மான அமர் அருஷமேட்டை எல்ல பொருளும் விரித்தானே காற்றின் கடைகே கரியவே கரியமே நிமிசை வெளிய நீர் சிறிசேயிடம் பெரிய கோலத்தொடங்கண்ணன் பின்னோர் பெருமாந்தன்னை சொல்லாலிச மாலைகளே உள்ள பெற்றே அறியுண்டாயே தாட்டமே என்று முன்னாக வத்தாரும் மிக்கார்களும் தந்தன கிண்ணின் நானை எல்லா உலகமுடையாக தன்னை மழகா தவிரானை சொல் மாட்டும் விதையினம் என் நகுர நமக்க நமக்கும் போவின் மிஷனங்கக்கம் இன்பனை ஞாலத்தமக்கம் வானத்தவர்க்கும் பெமான தாமக்கும் சொல் மாறக்க வல்ல நிகரகள் வானத்தும் வானத்துள்ளும் வரம் மண்ணுள்ளும் மண்ணின் கீழ்த்தான திசையும் தவிராது நின் தன்னை உணர் சங்க தட கை அவனை உடவாடியவாழ கோ கவிசல்ல வல்ல இனிமாறுண்டே மீண்டும் கடந்து மிடந்தும் கிடந்து நின்றும் குண்டகோலத்தோடு வீற்றிருந்தும் மனங்கூடியால் தனதே உலக வந்தமிழ் கணாத்தேன் அடியார்க்கெண் பாரியே மாறி மாறாத தன்னம் மலை பாரி மாறாத பைம்பூங் பொழில் சூழ் குருகூர் நகர்மாறன் சடகோபன் சொல்லாயிரத்தி பத்தால் வேறு மாறாத பூமேல் இருப்பால் வினதேர்க்குமே பரிமாறாத தன்னம் மலை வேங்கடத்தலை பாரி மாறாத பைம்பூங் பொழில் சூழ் குருகூர் சடகோபன் சொல்லாயிரத்தி பத்தால் வேறு மாறாத பூ மேலிருப்பாள் வினதேர்க்குமே ஏற்பாறயாமினி எங்கனம் நாடுது மண் அமீர் ஓர்பால் இவ்வொன்னுதல் உற்ற நன்னோ இது தேறினோதான் செய்து அன்னை வரவில் மாயப்போர் தேர்ப்பாக இவள் சிந்தாய் ஏற்பாரயாமினி எங்கனம் நாடுதுமன் கோற்பால் இவ்வண்ணுதல் முற்றோய் இது தேறினோதான் செய்து மாயப்பார் தேர்ப்பாக இவள் சிந்தி சின்னதே இவள் நோய் இது மிக்க தெய்வம் இசைப்பின்னி நீரணம் காடும் இளம் தெய்வம் அன்று பின்னியே சங்கு சக்கரம் இவள் கேட்க நீர் கே திராவில் பெருமி நன்னட்டு வீச்சு சொற்கொண்டு நீர் எதுவானம் செய்து அங்கோர் கள்ளும் இறைச்சியும் தூவேன் துடாய் முடி வாய்பிரான் கடல் வாழ்த்தினால் அதுவே இவளுத்தனாய்க்க அருமருந்தாகுமே மருந்தாகும் என்றோர் மாயவலமை சொற்கொண்டு நீர் கருஞ்சோறும் மற்ற செஞ்சோரும் களனிட சென் பயன்பே இவளை பெருதிலே இவளைப் பெரும் பரிசு இவ்வனங்காடுதலந்தோ குவளை தொடங்கண்ணும் கோப செவ்வாயும் பயந்தன கடாக்களிரட்டபிரான் திருநாமத்தால் தவளப்பொடிக் கொண்டு நீரி பொழுதுலகண்டரு மருந்த அங்கோராடும் கள்ளும் வராய் சுணங்க எரிந்து நும் தோல் குலைக்கப்படும் அன்னமீர் கழுதையுதனாகட்டம் கண்டன் பயன் வணங்கீர்கள் மாய பிரான் தமர் வேதம் வல்லாரே வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாலம் பணிந்து இவள் நோய் இது தீர்த்து கொள்ளாது போல் வேதம் வரந்தள்ள செய்து கல்லோடுகளாய் தோய் கேதமுழ விட்டு நீரடங்காடுதல் கேழ்மையே கீழ்மையினால கீழ்மகனிட்ட முடவின் கீழ் நாழ்மை பல சொல்லி நீரணம் காடும் பொய்கான்கிலே மருந்து கடல் வாழ்த்து உன்னித்து மற்றொரு தெய்வம் தொடள் அவனை அல்லால் நும் மிச்ச சொல்லில் நும் தோல் குலைக்கப்படும் மன்னமே ஏத்துமே துளும் தொழுதாடு மேலாடி தூமணி மன்னனுக்கு ஆட்செய்து நோய் தீர்ந்த வழிவாத தொல்புகள் தொழுதாடி பாடவல்லார் துக்கசீலமி தூமணி மன்னனுக்கு ஆட்செய்து நோய் தீர்ந்த வழிவாத தொல்புகள் பண்குருகோட கோபால் தொழுதாடி பாடவல்லார் துக்க சீலமிழர்களே சீலமில்லாஹி அலும் செய்வி நயோ பெரிதால் ஞானமுண்டாய் ஞானமூர்த்தி நாராயணாயன் நின்று தோறும் யானிருந்து கைதலை மூசலித்தால் கோலமே நிகழவாராய் குவியம் சிறியலம் செய்வினமூர்த்தி நாராயஜனாயன் என்று கைதலைசலிட்டால் கோலமே காணவாராய் குவியம் கொள்ளாயே கொள்ளமாளா என்பள்ளம் கோதிலசந்திடும் என் வள்ளலேயோ வையம் கொண்ட ோ என் நன்று நண்பகமாயொன்னை என் கண்காண வந்தியாய் தீவினகள் எத்தனை செய்த நன்கொல் தாவி பையம் கொண்டயந்தாய் தாமோதராயன் நன்றி கோவினை கண்பணி சோரன் நால் பாவினை என் சொல்லாய் காணவந்தன் கண்முகப்பே தாமரை கண் விரட ஆணுசம்பன் மேனி அந்தாய் நின்னருளாயன் என்று காணமாட்டாரு பனே ஹடலாடியானே ஆழலை கடைந்த துப்பனே உன் தோழ்கள் நான்கும் கண்டிடக்கூடுங்கள் என்று இப்பொழுதும் கண்ண நீர் கொண்டு ஆவி துவந்து துவர்ந்து இப்பொழுதே வந்திட நாக்குவனே நோக்கி உன்னை காண்பான் யான் என நாக்கு நீழ்வஞானம் இல்லை நாரூரும் என்னுடைய அழபுறத்தில் உள்ள நீக்கவில் அறிந்தறிந்து தேரி தேரி யான்வியுள்ளே நிரந்த ஞான மூர்த்தி ஆய் நின் மலமாக வைத்தேன் நருந்துடாயன் கண்ணி அம்மா நான் உன்னை கண்டுகொண்டேன் கண்டுகொண்டன் கைகளார நின் திருப்பாருங்கள் மேல் என் திசையும் உள்ள பூ கொண்டு ஏத்தி உகந்து உகந்து வந்திடேன்ட்டகில்லன் ஐம்புலன்பெல்லகேன் கணவனாக காலம் தோறும் பூ பறித்தேத்தகில்லன் அவன் நெஞ்சம் காதல் கூற வளர்வி நாயன் அயர் பாய் காண்பன் சர்க்கர தன்னலையே சர்க்கர தன்னலே என்று தாழ்ந்து கண்ணீர் தரும்ப பக்கம் நோக்கி நின்ற பாவியேன் காண்கின்றிலே மூர்த்தியாயா வேத விளக்கினை எந்த கலால கண்களாலே கண்டு தழுவனே தன்னால் தாமரை கண்ணன் தன்னை மாடத்தன் குருகூர் மாரஞ்சடகோ அழுவிலாதவன் தமிழ்கள் ஆயிரத்தொழி பத்து தழுவாடியாடவல்லார் வைகுந்த வேறு வரேன் நின்ற காதல் தன்னால் தாமரை கண்ணன் தன்னை குழவுமாடத்தின் குருகூர் மாரஞ்சடகோ அழிவில் தமிழ்கள் ஆயிரத்தி தொழில் பத்து தருவ பாடையாடவல்லார் வைகுந்திரம் திசமகனும் திருமகனும் கூறாளும் தனியுடம்பன் குலங்குலமா அசுரர்களை நிரமித்து படதொட்ட மாராளன் கவரா மணிபாபை ஏராளுமிரஜோனும் திசமகனும் திருமகனும் கூறாளும் தனியுடம்பன் குளங்குலமார்களை ராகுமித்தடைதொட்ட மணிமாமை குரவிலமே மணி மாமே குறைவில் மலர் மாதருரை மாறுபன் அணிமான தொடரை தோல் அடலாடி தொடக்கி மாணம் பிழையாமே அடியொண்ட மணிமாயங்கவராத மட நெஞ்சால் குரவிலமே மட நெஞ்சால் குறைவில்லா மகள் தாய் செய்துரு பேச்சு விட நஞ்ச முளை சுமைத்த மிகுஞான சிறுகுடவி கிடந்த பரம்புருடன் நெடுமாயன் கவராத நிரவினால் குரவிலமே நிறவினால் குரவில்லா நெடும்பனைத்தோல் மடைப்பின்னை புறையினால் முலையனைவான் பொறுவிட ஏழர் துகந்தால் கை தலை கவராத தளிர் நிறத்தால் குரவிலமே தளிர் நிறத்தால் குறைவில்ல தனிச்சிறையில் விழப்புற்ற கிளி மொழியால் காரணமா கிழற கண்ணகெரித்தமல்துடாயலங்கள் கமல்முடையன் கடல் ஞாலத்து வராத அறிவினால் குரவிளமே அறிவினால் குறைவில்லான் அகல் ஞாபலத்தவர நெறியெல்லாம் எடுத்துரைத்த இறஞ்சிவாகி கொடுங்காலால் நிறம் கொண்ட கிரியம்மான் கவராத கிளரொளியால் குரவிளமே கிளரொளியால் குறைவில்லான் அரியுருவாகை கிளர்ந்தெழுந்து கிளருளிய இரணியனது அகல் மார்பம் கிழித்துகந்த கனலாழி வளம்புரியான் கவலாதா வரிவளையால் குரவிலமே வரிவளையால் குறைவில்லா பெருமுழக்கால எரியபூதி இரநிலமுன் துயர் தவித்த சிவன் பிரமன் அமர்வான் பணிந்த விரிவுகளான மேகலையால் குரவிலமே மேகலையால் குறைவில்ல மெலிவுற்ற அகலல் கொல் போக மகள் புகழ் தந்தை விரல்வானன் புயந்துனித்து விசை போல் உலகெல்லாம் நன்கொடுங்கான் கவராத உடம்பினால் குரவிலமே உடம்பினால் குரவில்லா உயிர் பிரிந்த மலை துண்டம் கிடந்த நபோல் துணி பலவா அசுரர் குழாகம் துணி துகந்தூர்துறையும் உடம்புடைய கவராலா உயிரினால் குரவிளமே உயிரினால் குரவில்லா உலகே தன்னுள் ஒடுக்கு தயிர்வெண்ணையுண்டானை கடங்குரு சொகோபர் சொல்லி சமாலை ஆயிரத்தொழி பத்தால் வைரம் சேர் பிறப்பருத்து வைகுந்தம் நன் வரேன் குறைவில்ல உலகே தன்னு ஒடுக்கில் தயிர் வெண்ணை உண்டானை கடங்குரு கோடகோபர் ஏறு சொல்லி சமாலை ஆயிரத்தொழி வைரம் சேர் வைகுந்தம் நன் வரே நன்னாதார் முருபலிப்ப நல்லுற்றாகும் இவ என்ன உலகியற் அடைந்தேவலும் பரிசு தன்னாவாதடைய பணிகண்டாய் சாபாரே நாதார் முருபலிப்ப நல்லுற்றாக எண்ணாரா துயர் விளைக்கும் இவ என்ன உலகியற்கை நாளாகடல் அடைந்தாய் உணகண்டாய் சாமாரே சாமானும் கெடுமாறும் தமருற்றாக தலை தலை பெய்து ஏமாறு கிடந்தவற்றும் இவ என்ன உலகியற்கை நிறைய நான் ரவணையாயம்மானே குமாரே விறகண்டாய் அடிய கொண்டேற்றும் குளம் குனைவம் தமருத்தாறு விழுநாண்டும் மனை ஒடிய உயிர் மாய கடல் வண்ணை பண்டேபால் கருதாது கொள்ள கிளர்ந்தெடுந்த பெருஞ்செல்வம் நெருப்பாக கொள்ளன் தம்மோடும் இவ என்ன உலகியற் உலக செய்தால் வாங்காய் அங்கு நீர் மலர் உலகில் நிற்பனவும் திரிபனமும் ஆங்குயிர்கள் பிற பிறப்பு பிணிமூப்பால் தகற்பொண்ணு இங்கில மேல் வெண்ணகம் இவ என்ன உலகியற்கை வாங்க அணி மணிவண்ணா அடியே அரு கே அருக்கி வல்வலைப்படுத்தி குமச்செட்டுக் கொண்டொன்பர் அறப்பொருளை அறிந்தோரார் இவையுழவமுடியானே வினயணையுட கடுமையற கொண்டாய் இனி என்னமுதே உயருடாயே இவ்வுலகத்தே நிற்பனவும் திரிபனமும் நீயே மற்றொரு பொருளும் இன்றி நீ நின்றமயம் காட்டேலே கரந்துமிடும் நிலம் நீர்த்தி விசும்பு கால் இட்டினி வைத்தமைத்தான் இமயோர் வாட்டி முட்டாய்னில் கழித்து என்ன கொழுஞ்சோதி உயரத்து கூட்டறிய திருவடிக்கள் குறைகள இமயோரும் துடா வகை செய்து ஆட்டுதினி அரவனையாய் அடியேனும் மகதறிவன் கேட்க எல்லாம் விடுத்து என்னையும் திருவடியே சுமந்துடலா கூட்டறிய திருவடுக கூட்டினான் கண்டே கண்டு கேட்டிற்று மோந்துடலும் ஐங் கருவி கண்ட இன்பம் தெரிவறிய அளவில் கண்டொழிந்தேன் அடைந்தேனும் திருவடியே திருவடியை நாரணனை கேசவனை பரஞ்சுணரை திருவடி சேர்வது கருதி செடுங்குருகூடோபன் உரைத்த தமிழ் ஆயிரத்தி பத்து திருவடியே அடவிக்கும் திருவடி சேர்ந்த திருவடியை நாரணனை பரஞ்சு திருவடி சேர்வது கருதி செழுங்குரு கூர் மேலுரை ஆயிரத்தி பத்து திருவடியை அடவிக்கும் திருவடி சேர்ந்தொன்னு வினே ஒண்ணும் தேவகும் உயிரும் மற்றும் யாருமில்லா அன்று நான் முகந்தன்னொடு தேவருலகோடு உயிர் படைத்தான் நாம் வாழ் மணிமாடனே மற்ற தெய்வம் நாடுதிரேந்தேரும் மற்றும் யாரும் இல்லாமன்று நான் முகம் தன்னொரு தேவருலகோடு உயிர் படைத்தான் நாம் வாழ் மணிமாடனே திருக்குருகூரதனு நின்னவாதி பெறான் நிற்க மற்ற தெய்வம் நாடுதிரே அடி நீர் வணங்கும் தெய்வமும் உம்மையும் முன் படைத்தான் வீடில் சீர்ப்புகழிப்பிரான் அவன் மேபி உரைகோயில் திருக்குறனை பாடியாடை பரவி செல் மீன்கள் பல்லுலகே பறந்து பறந்த தெய்வமும் வல்லுலகும் படைத்து அன்றுடனே விழுங்கி கரந்து கடந்திடந்தது கண்டும் அகில் அமர வணங்கும் திருக்குருகோரந்திர தெய்வம் மத்தில் சிவனுக்கும் பிர மந்தனுக்கும் பிறர்க்கும் நாயக நவனே கபாலனன் மோக்கத்தை கண்டுகொள்மேன் சமாமதில் தூழ்ந்த திருக்குருகூரலுள் வம் பரதல் சமணரும் சாக்கியரும் வலிந்து பாது செய்வீர்களும் மற்றொரு தெய்வமுமாக நின்றாய் கவருவேள் புழிந்து நின்பிலான் கண்டேர் ஒன்னம்பயில் லிங்கத்தெட்ட புராணத்தேரும் சமணரும் சாக்கியரும் வலிந்து வாது செய்வீர்களும் மற்றும் நும் தெய்வமுமாகி நின்றான் கவரவேசன் திருக்குறதனு ஒளிந்து நின்பிலான் கண்டேர் ஒன்னம்பையில் மற்றோர் தெய்வம் பேணப்புறத்திட்டு உம்மையின் நே நேற்றி வைத்தது எிரும் வீடு பெற்றார் உலகில்லை என்று கமலமாக திருக்குறதூள் ஆற்றவல்லவன் மாயம் கண்டே அதை அறிந்தறிந்தோடு ஓடி பல பிறப்பும் பிறந்து மற்றோர் தெய்வம் பாடியாடி பணிந்து பல்படிகால் படியேறிக் கண்டி முடிவானவரே தனிநா திருக்குருகூரதனுள் அடிமை புவது நக்கபிராணமன் கொண்டது நாராயணருடே வளர தளந்தாட வேலே திருக்குறனு மிக்கவாதி பிராணிற்க்வம் விளம்புதிரே அம்புமாறு சமயமும் அவற்றும் தன்பால் தன்பன காண்டற்கரிய ஆதிப்பிரான மருங்கள் உலங்கள் ஞானத்து வைமேன் உம்மவுயக் கொண்டு போகுறே ஒருவர் தேவம் எவ்வுலகங்களும் மற்றும் தன்பால் மறிவில் மூர்த்தியோடு நின்ன வண்ணம் நிற்கவே நீட கோ்தனு காட்சே ஆட்சை தாடி பிரான சேர்ந்தவன் வன் குருகோர் நகரான் நாட்கமள் மகிழ் மாலை மாற்பினான் மரண் சடகோள் சொன்ன ஆயிரத்து வல்லார் வேற்றில் வைகுந்த மாநகர் மற்றது கையதுவே ஆற்றை நாடி பிரானைச் சேர்ந்தவன் வன் குரு கூர் நகரான் மகிழ் மாலை மாறுபிறன் மாறன் சொடகோபர் கையால் சொன்ன பாடல் ஆயிரத்து வல்லார் வேற்றில் நிவைகுந்த மாநகர் மாற்றாது